திருமுகம் நான்கு அருள் அறம் இருபத்தி ஏழு ஆயிரத்து எண்ணூற்று அறுபது சிவமயம் சிரஞ்சீவி நமது ரத்தின முதலியாருக்கு சிவகடாட்சத்தினால் தீர்க்காயுளும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக தாம் எழுதிய கடிதம் வரக்கண்டு அதில் உள்ளவைகளை அறிந்து கொண்டேன் பரமசிவத்தினத்தே மாறாது மனத்தை வைத்து கொண்டு புறத்தே ஆயிரம் பெண்களை விவாகம் செய்து கொள்ளலாம் அன்றியும் விவாகம் செய்து கொண்டாலும் அதனால் வருத்தப்பட நம்மை சிவபெருமான் செய்விக்க மாட்டார் அதலால் சந்தோஷமாக விவாகத்துக்கு சம்மதிக்கலாம் தாம் தடை செய்ய எந்த காலத்தில் எந்த இடத்ததில் எந்த எந்த மட்டில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அந்த காலம் அந்த இடம் அந்த விதம் அந்த மட்டு பொருந்த பொசிப்பிக்கின்றது திருவருட்சத்தி இருந்தால் நமக்கென்ன சுதந்திரம் இருக்கின்றது எல்லாம் திருவருட்சத்தி காரியமென்று அதை தியானித்திருக்க வேண்டும் உண்மை இது இதை கொண்டு தெளிந்திருக்க வேண்டும் சிரஞ்சீவி சுந்தரப்பிள்ளை தமக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் பத்து இன்னும் இரண்டு மூன்று மாதத்தில் கொடுப்பார் அவ்வளவு காலமும் சகித்திருந்து வாங்கி கொள்ள வேண்டும் தாம் சிவத்தியானத்தை விடாது செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வர வேண்டும் வாழ்க வாழ்க சிதம்பரம் ராமலிங்கம் ரௌதிரி வைகாசி பதினாறு இஃது மகா ஸ்ரீ ரத்தின முதலியார் அவர்களுக்கு